வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் உற்பத்தி காண்டம் படை படலம் கண்ணுதல் விடை பெற்றறிய என் மகவான் கடவுளர் மொடு கடிதின் அண்ணலங்குமரன் தன்னொடு சென்றே அயல் வரும் மறுத்தினை நோக்கி தன்னழி புரியும் மறுமுகத்தெந்தை தனிப்பெரும் தேர் மிசை நீ போய் பண்ணொடுமுட்கோள் மத்திகை பறித்து பாக நாய் தூண்டன பணித்தார மண்புரி திருமாலினை என பணிப்ப மாறுதன் இசைந்து வான் செல்லும் பொன் பொலி தேரின் மீமிசை பாய்ந்து பொறுக்கென மறுத்துவர் நாற்பான் ஒன்பது திறத்தார்புடை வர தூண்டி உவகையோடு அறுமுகத்தொருவன் முன்புற உய்துத் தொழுதுமற்றிதன் மேல் முருக நீ வருகென மொழிந்தான் மாறுதன் இணைய புகன்று கை மற்றவன் செயற்கையை நோக்கி பேரருள் புரிந்து கதிரிளம் பரிதி வாசவனும் சுரர்களும் ஆர்த்தனர் துள்ளீ ஓங்கு தேர்மிசைக்குமர வேள்மேவலும் உவப்பால் ஆங்கவன் தன்னருள் பெருந்திரளினோரணுகே பாங்கர் நண்டினர் முனிவரும் தேவர்கள் பலரும் நீங்களின்றியே அவர் புடை சூழ்ந்தனர் நெறியால் இனந்த நோடவர் முருகனை அடைதலும் இருநீர் புனைந்த சென்னியன் கைலையில் இருந்த வெம்பூதர் அனந்த வெள்ளத்தில் இராயிரமாகும் வெள்ளத்தர் வனைந்தவார்கழற்றலைவர் தம்முறை கொடுவந்தார் எழுவியன் கதை நேமிவென் சூலம் வாழ் எரிவேல் மழுமுதற்படை யாவையும் ஏந்தியவலியோர் நிழன்மதிப்பிரை எளிந்தன நிலாவுமிழியிற்றர் அழலு உத்திடும் விழியினர் அசனியின் அறைவார் நெடியர் சிந்தினர் குறியினர் ஐம்பெரு நிறனும் வடிவில் வீற்று வீற்றை தினர் வார் சடைக்கற்றை முடியர் குஞ்சியர் பலவதனத்தரோர் முகத்தர் கொடியர் என்னினும் அடைந்தவர் கருள் புரி குணத்தோர் நீரு கண்டிகை புனை தரும் யாக்கையர் நெடுனன் சேரு கண்டனை அன்றி மற்றவரையும் எண்ணார் மாறு கொண்டவர் உயிர்ப்பலி நுங்குவோர் மரளி வீறு கொண்ட தொல்படைத்தனை படுத்திடு மேலோர் அண்டம் யாவையும் ஆண்டுரை உயிர் தொகையனைத்தும் உண்டு மிழ்திட வல்லவரன்றியும் உதர சண்ட அங்கியாலடுபவரட்டவை தம்மை பண்டுபோர் சிவனருளினால் வல்லையிற்படைப்போர் முன்னை வைகளின் இறந்திடும் இந்திரன் முதலோர் சென்னி மாலை கந்தரத்தினில் உரத்தினில் சிரத்தில் கண்ணமீதினில் கரத்தினில் மருங்கினில் கழலில் பொன்னின் மாமணிக்கலனொடும் பிறவினர் புனைவார் இந்த வண்ணமாம் சாரதப்படையினர் ஈண்டி தந்தம் பெஞ்சமர்த்தலை இவர்களோடு சண்முகன் பால் வந்து கைதொழுதேத்தியே இறுதி சேர்வைகள் அந்த மில்புணம் மண்டமதுடைந்தனார்த்தார் ஆர்த்த சாரதர் எந்தை பாலாயினர் அதுகால் பேர்த்துமாயவர் இடித்தன போதரில் பெரியோர் வார்த்தையங்கிய தண்ணுமை திமிலைவான் படகன் சீர்த்த காகள முதலியை எம்பினர் சிலரே ஆன காலையில் அது தெரிந்த வானளாவிய புணரிகள் சூழ்ந்திட பயங்கும் பானுநாயகன் வந்தனப் பரந்து பாரிடத்து சேனை சூழ்தரக் கையிலை நீத்தவனி மேல் சென்றான் கொள்ளை வெஞ்சினச் சாரதர் ஈராயிரம் குணித்த வெள்ளம் வந்திட கந்த வேளவனி மேல்மேவ கள்ளவான்படை அவுணர்கள் கலந்து சூழ்ந்தென்ன பொள்ளனத்துகள் எழுந்தது வளைந்தது புவியை எழுதருந்துகள் மாதிர வரைப்பெலாம் ஏகி ஒழியும் வான் பதன் சென்றதால் ஆங்கவையுறுதல் மல்கிய சாரதர்ப்பு முன்குறுகி மொழிதல் போன்ற ந விண்ணுளோரிமைப்பில் கண்மூட கழியடைத்திடு நேமிகள் பல ஒடுகன வழியடைத்திடு பூழியும் ஒலியும் மண்ணுயிர்கள் விழியடைத்தன நாசியை அடைத்தன விளம்பு மொழியடைத்தன அடைத்தன கேள்வியின் மூலம் பேரிடங்களான் தனு உடைப்பூதர்கள் பாரிடங்கள் தாம் இடம்பெற ஆதலில் பல்லோர் காரிடம் கொழும்பான் வழிச் கண்டோர் ஓரிடங்களும் வெள்ளிடை இலதென உரைப்ப அவனிவானெலாம் பூரியால் மறைத்தலும் அதனை சிவன் மகன் தனதொழியினால் அகற்றினன் செல்வான் கவனவாம் பரீரதமேர் பணிபடும் காலைத் தவன நாயகன்னது தடிந்தேகுதன் மையை போல்